சத்குரு சுவாமி குரு கருப்பையார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா உஷா பரிணயம் இது வந்து அந்த காலத்துலலாம் விடாமல் ஒரு கதா காலக்ஷேமமாக வந்திருந்தது அப்படியே நம்ம முன்னாலே சொன்ன ஞாபகம் இருக்கு கதா காலக்ஷமாக சொல்லுவார்கள் ரொம்ப அழகாக இருக்கணும் ஏன்னா இது வந்து பரமேஸ்வரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமா அழகாக வருது இந்த பலிச்சக்கரவர்த்திக்கு ரெண்டடியால் அவர்கிட்ட இருக்கிற சொத்தை வாங்கிட்டு மூணாவது அடியாக தனியாக கொடுத்தார் அவர் இப்போ ஆத்மசமர்ப்பணம் பண்ண உடனே அவருடைய சொத்தாக எடுத்ததுனால அவரை ரட்சக்கண ரட்சிக்கிறதுக்காக சுதலம் சொர்க்கபிகை பிரார்த்தம் சொன்ன மாதிரி அங்கே கொண்டு போய் அழகாக சொர்க்கத்தை விட இந்திரப்பட்ட விட அவ்வளோ அதிகமாக சுகமும் சௌக்கியமும் செழிப்பும் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டது அங்கே அவர் கொண்டே வச்சுட்டார் பலியன் பலி அடுத்த இந்திரன் நீதான்னு சொல்லியாச்சு அடுத்த மன்வந்திரத்துக்கு இந்திரன் நீதான் அதாவது எட்டாவது ம ஏழாவது மந்திரம் வைவஸ்வர மந்திரம் அடுத்த மண்மந்திரத்துக்கும் நீதான் வந்து இந்திரன்னு சொல்லியாச்சு புரந்தரனுக்கு அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய இந்திரன் புரந்தரன் அப்படி சொல்லியா சப்பாவுடைய வீட்டு அரண்மனை வாசல் இருக்கார் அதுக்கு வந்து ஒரு பிரமாணம் அஞ்ச் இதே பாகரத்தில் அஞ்சாவது ஸ்கந்தில் கடைசியில் சொல்லப்படுது ராவணன் திக்விஜயின்னு வரபோதும் கால் அங்குஷ்ட இதனால ஒரு யோஜனாயுத்தம் உச்சாடி தகான்னு சொல்லப்படுது அப்படி ஒரு பத்தாயிரம் அப்படி தூக்கி வீசி அறிஞ்சிட்டார் அவரை அந்த ராவணன் அப்படி இவர் பார்த்தார் இவன் வந்து கேட்குறான் நம்ம பானன் அவருடைய பட்டணத்தில் சோனிதாக்கியம் சொல்லப்ப பட்டணத்துக்கு பரமேஸ்வரனு செக்யூரிட்டியாக இருக்கார் பாருங்கள் இப்படி எல்லாம் இருக்குது ராஜா ராஜா சொன்னால் விளக்கமான பதில் சொல்லலை விளக்கம் சொல்லலை அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ராஜா கேட்டார் பரீட்சித்த யோகேஸ்வரன் நீங்கள் யார் சுகப்பிரமணிஷியை பார்த்து சொல்கிறார் ஜாதவர்களில் சிறந்த அனிருத்தன் வானாசுருடைய பெண்ணான ஊஷையை ஊஷான்னு சொல்லணும் அந்த ஊஷா ஊஷான்னு சொல்லணும் ஊஷாயம் ஆக்சுவலாக உஷா உஷான்னு சொல்லி அது வந்து பழக்காவது இருந்ததுனால நல்லா பார்த்தா உஷான்னு சொல்லணும் சொல்லணும் அப்போ அவ்வளவு ஹரிக்கும் சிவனுக்கும் அதாவது கிருஷ்ணனுக்கும் பரமேஸ்வனுக்கும் சண்டை வந்தது பெரிய சண்டை நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வாங்க வாங்கிக்கிறாள் வாங்கிக்கோ நான் அடிக்கிற மாதிரி அடிக்க நீ வாங்கிக்கிறவள் வாங்கிக்கோ இதுதான் அந்த உண்மையான அதாவது ஓரளவுக்கு தத்துவம் தெரிஞ்சு கொடுத்துன்னா அந்த விளையாடக்கூடிய விளையாட்டை ரசிக்க முடியும் விளையாட்டை ரசிக்க முடியும் சத்தியமான விஷயம் நான் சொன்னது தப்பா இருந்தால் யாத்தையாவது கேட்டு தெரியுமோ நான் தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணா சாஷ்டாங்க பிரணாமம் பண்றான் அப்போ விளக்கமா நீங்க சொல்லணும் அவசியம் சொல்லணும் அப்படின்னு ஒன்னே சுகர் சொல்றார் வாமன ரூபத்தில் இருந்த அந்த ஹரி உருக்கிரம விக்கிரமனா வந்தவன் கப்பட்ட வாமன வேஷம் சொல்லு அப்படிப்பட்ட வந்து ஹரிக்கும் பூமியையே கொடுத்தானவன் தன்னுடைய சொத்தையை கொடுத்தோன்னு தன்னையும் கொடுத்தான் மூணாவது அடியா மூணாவது அடி எங்கே அப்படின்னு மிரட்டவொன்னே தன்னுடைய திரசை கொடுத்தான் சிர வச்சலா சொல்லலை பாகரத்தில் கொடுத்தான் அப்போது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த பலி சக்கரவர்த்திக்கும் நூறு பிள்ளைகள் அதில் பானன் பானன் பலி சொந்த பிள்ளையான பானன் எப்பொழுதுமே சிவபக்தியில் ஈடுபட்டன் சிவபக்தியில் சிவ தொண்டனாக இருக்கான் சிவ எல்லாருடைய மரியாதைக்கு உண்டான வல்ல நிறைய வாரி வழங்கக்கூடியவன் புட்சாரி அரிஞ்சன் சத்யசந்தன் தன்னுடைய கொள்கைகளை ரட்சிக்கக்கூடியவன் சிவபக்தன் சிவ ஆராதனையில் இருக்கக்கூடியவன் ஒரு காலத்துல சோனித்தம்னு சொல்லப்பட்ட அழகான நகரம் அதுல அரசாட்சி பண்ணின்னு வர்றான் ராஜா பரமேஸ்வருடைய கிருப்பையால தேவர்கள்லாம் அவனுக்கு கிங் கைக்கரியம் பண்ணுறார்கள் பணியாட்கள் மாதிரி இருக்கார்கள் கைக்கரியம் பண்ணுறார்கள் ஆயிரம் கை இருக்கு அவனுக்கு பரமேஸ்வரன் வந்து நர்த்தனம் பண்ணுறார் பலவிதமான நடத்தங்கள் இருக்கு நர்த்தனம் பண்ணுறார் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி பல வாத்தியங்களை வாசிக்கிறான் வாசிச்சு ஆயிரம் கை பல வாத்தியங்கள் வாசிக்கிறான் எல்லாம் இருக்கு அப்போ அவரை சந்தோஷப்படுத்தினான் ஆசு துஷியத்தையும் ரொம்ப சீக்கிரம் சந்தோஷப்படக்கூடியவர் போயிட்டு அப்போ எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து ரித்து இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் பகவான் தன்னை சரணமடைந்தவர்களை ரட்சிக்கக்கூடியவன் பக்தர்களிடம் மிகவும் வாத்சல்யம் கொண்டவன் ஒரு பசுமாடுக்கு தன்னுடைய கண்ணு கூட்டிகிட்ட எப்படி இருக்கும் ஒரு பிரியம் அன்பு அதுதான் வாத்சல்யம் அப்படி அன்பு கொண்டவன் பானன்ட்டு அவன் என்ன வரவனு கழு அப்படின்னார் பானு சொன்னால் தன் தன்னுடைய நகரம் தன்னுடைய இருப்பிட நகரத்தை ரட்சித்து அங்கே இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான் அதுதான் நேத்திக்கு நிறுத்தின இடம் மேல ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து மேல பார்ப்போம் ஏகதாக கிரிஷம் பார் ஸ்வஸ்தம் வீரிய துர்மதாம் கீரனன் தாம்பத ஆஹிஷம் சேக்க ஆஹிஷம் பாரஸம் வீரிய கிரீட்டன்தாம்பே ஹாதேவோ குரும் ஈஸ்வரம் பும்சம் அப்பூகா கமப்பூரமராம் நமசே த்தமாதேவோக்கம் குருமீஸ்வரம் பும்சா அப்பூணா கமப்பூரமராம் தோசிரம் யா பரம் பாரா மே திரோக்காரம் நே துத்தை சமம் தோசிரம் யும் பரம் பாரா மே திரலோக்கம் பிரதியாரம் நேே த்துமம் கண்டூத்திவோர் யூத்சுனம் ஆூர்ணேன வீத்தே பிரு கண்டூத்தோர் யூத்சுனம் ஆம் சூர்ணேந்தீன் வீத்தே பிரது துப்பன் கிரந்த கேத்து தவ் மூட சயுகம் மத்னே ஷிரன் கிரேத்துப்பேன் மூட சயுகம் மத்தமேனே பத்தாவதுலோக்கம் மருணி பாப்போம் மூலத்தை சேவிப்பே சேக்கா கிரிஷம் பாரம் வீர கீட்டன்தான்ஜம் சேக்கா கிரிஷம் பாரஸ்தம் வீரிய கீட்டன்துஜம் நமஸ்தே மாதோமீஸ்வரம் பும்சாப்பூர்ணகா காமபூரமராம் நமஸே ம் மகாேவோஸ்வரம் பும்சாப்பூர்ணகா காமபூரமராம் தோசிரம் ஃபையம் பரம்பா மேவத் லோகியம் பிரதியோரம் நபேே தோத்தேவம் दोसहस्रम तैया धत्म परम भाराई मे भवतेलोक्यम पुतियोंधारम न लभे उधते समं கண்டூூத்தையுர் யுத்சோதிகம் ஆதா சூர்ணீன் வீத்தே பிரண்டூத்த நிறேர் யுத்சோதிகம் ஆதியம்ூர்ணே நீன் வீத்தே பிருத்து துப்பன் கிரேத்தும் பூட சமூக மத்சமேன கேத்து தொத்தர் பக்னம் பவேன் மூட சம்யுகம் மற்ற மீனதே பத்தாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் பெரியவர்கள் பகவான் பரமாத்மா பர பிரம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அவர்கள் தங்களுடைய ஒரு கருணை கிருப்பை அந்த அதனால வாத்சல்யம் அதனால ரொம்ப எளிமையாக வந்துடார்கள் அப்போது நம்ம அந்த அதை வந்து தப்பாக உபயோகப்படுத்தக்கூடாது அதுதான் பண்ணிட்டான்னு நம்ம பான தப்பா உயோ அதை வந்து உடனே தப்பாக எடுத்துக்கணும் இப்போ வந்து அந்த பலி சக்கரவர்த்தியும் அந்த சுதலத்தில் பலியினுடைய அரண்மனை வாசலில் அன்பெய்டு செக்யூரிட்டி கார்டாக இருக்காருன்னா அதுக்காக எது தப்பாக கூடாது அதே மாதிரி பரமேஸ்வரன் அவருக்கு வந்து சுனிதபுரத்தில் வாசல் இருக்கான்னு தப்பாக எடுத்துக்கலாமோ கூடாது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு அப்புறம் அர்த்தமாக இருக்கும் அப்போது பராக்கிரமா வெறி வீரிய துர்மரான் அந்த பராக்கிரமம் இருக்கா ஆயிரம் கை இருக்கான் அதனால் அதுவும் வேறு பலி சக்கரவர்த்தினுடைய பிள்ளையா பானன் பலிச்சக்கரவனுடைய பிள்ளை பானன் அப்போது பராக்கிரமம் வேறு பரமேஸ்வரன் பக்கத்தில் இருக்காருன்னு ஒரு நேரத்தில் சூரியன் மாதிரி பிரகாசிக்கக்கூடிய கிரீடத்தால் ஆமாம் இந்த கிரீடம் அப்படி இருக்கு பரமேஸ்வரனுடைய திருவடி மலர்களை அப்படியே தொட்டு நமஸ்காரம் பண்ணி பரமேஸ்வரனை பார்த்து கேட்குறாங்க அதுதான் முன்னாலே ஒரு ஒரு சின்ன ஒரு முன்னோடியாக சொன்னாங்க மகாதேவா லோகங்களுக்கெல்லாம் பிதாநிக மாதபுதேஸ்வரன் சர்வேஸ்வரன் மனோரதங்களை வந்து நிறைவேறாத ஜனங்களுக்கு ஆமா அவர்களுக்கு மனசுல பலவிதமான ஆசை காமனைகள் எல்லாம் இருக்கு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மனோரங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுல ஒரு கல்பக விருஷம் மாதிரி இருக்கும் இருக்கு இல்லைங்க ஆமா கல்பக வருஷத்துல போய் என்ன கேட்டால கொடுக்குறது அது மாதிரி இருக்கு அப்போ அப்படிப்பட்ட உங்களே நான் நமஸ்காரம் செய்கிறேன் வணங்குகிறேன் உங்களால் எனக்கு ஆயிரம் கைகள் கொடுக்கப்பட்டது ஆனால் வெறும் பாரமாக இருக்கு ஆயிரம் கைகள் கொடுத்த ஆயிரம் கை வச்சுட்டு என்ன ஆறுது ஆயிரம் கைகள் நாலு கையே பாரமாக இருக்கும் பதினெட்டு கையோட அம்பாள் பிரகாசிக்கிறது உண்டு பதினெட்டு கையோடு சுப்பிரமணிய சுவாமி பன்னெண்டு கைகளோடு இருக்கார் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா ஆயிரம் கைகளை வச்சு பாரமாக இருக்கு திமிரால் பேசணும் அப்போது மூன்று லோகத்தையும் உங்களை தவிர எனக்கு சமமான ஒரு எதிராளியை நான் பார்க்கல சண்டை போடணும்னு ஒரு தனவு எடுக்கிறது சண்டை போடணும்னு தனவு எடுக்க ஏன்னா ஆயிரம் கைகள் இருக்கு அப்போது தெனவை எடுத்தவனை கண்டூத்தியா நிபுத்தையும் தனவு எடுத்ததா சொரியர் ஆப்பில் இருக்குது தனவு எடுக்கிறது அரிப்பு அந்த கைகளால் யுத்தம் பண்ண விரும்பக்கூடியவனையே என்ன மலைகளை பொடி பண்ணேன் நான் திகஜங்களை விரட்டினேன் திக்கஜங்கள்லாம் இருக்க அதை விரட்டினேன் சண்டை போடு இல்லையா விரட்டினேன் மலைகளை பொடி பண்ணேன் அதிபுருஷனே அப்படி அவைகள்லாம் பயந்து ஓடுட்டு ஓடு பயந்து ஓடு அதனால் நீங்கள் வந்து பரமேஸ்வரத்தை கேட்டு அதனால் ஏன்னா உங்களை சமமாக எதிராளியை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறேன் பரமேஸ்வரத்தை பார்த்து கேட்டு கோபத்தோடு ரொம்ப கோபம் கொடுத்து கோபம் வந்து ஹே மூடா இப்பொழுதே எப்போது உனக்கு வந்து உன்னுடைய துவஜம் கேத்து பஜ்ஜரே உன்னுடைய கொடி எப்போ வந்து அருந்து விடறதோ அப்போது உனக்கு எனக்கு சமமான ஒத்தரோடு உன்னுடைய கர்வத்தை குலைக்கக்கூடிய அளவில் உன் கர்வத்தை அடக்கி ஒடுக்கி பொ பொ பொடி பண்றாப்புல யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் பரமேசன் சொல்லிட்டார் பார்ப்போம் தன்னுடைய வீரத்துல ஒரு கர்வம் திமிரு ஒரு இதை மதபரப்பு கொண்ட அந்த பாணன் ஒரு நாள் சூரியன் மாதிரி பிரகாசம் வருது அந்த தன்னுடைய கிரீடம் அப்படிப்பட்ட சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரீடம் பல இருக்கு அந்த கிரீடத்தோடு பரமேஸ்வரனுடைய கால்களில் வந்து திருவடியில் நமஸ்காரம் பண்ணி இருந்தே பரமேஸ்வரனை தலையால் வணங்கி நமஸ்காரம் பண்ணி சொல்ல ஆரம்பித்தார் பானன் வந்து ஒரு சிவகணங்களில் ஒத்தார் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது அந்த இது வேறு ஒன்றும் இல்லை சரீரத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குன்னா மர மரப்பு வேறு ஒன்றியம் மகாதேவா எல்லா லோகங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சமஸ்திரபஞ்சத்துக்கும் தகப்பனார் நீங்கள் சர்வேஸ்வரன் விருப்பங்கள் நிறைவேறாத அதாவது மனோபீட்டங்கள் நிறைவேறாத ஜனங்களுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றி கொடுக்கூடிய அளவு கற்பக தருவார்கள் கற்பக தருவார்கள் நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய உங்களை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் உங்களால் தான் எனக்கு ஆயிரம் கைகள் ஆமாம் ஆயிரம் தோள்கள் ஆயிரம் கைகள் இருந்தால் என்ன இருக்குது ஆயிரம் கைகள் அப்போ அவ்வளவு பலம் திமிரு சரீர பலம் வசிட்டர் என்ன சொன்னார் வசிட்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் சண்ட சண்டை வந்து இல்லையே மனுஷ பலம் திக் பலம் பிரம்மபலம் பலம் தேஜோபலம் பலம் அந்த விஸ்வாமித்தருக்கும் பிரம்மரிஷியா ஆரத்துக்கு முன்னால் நடந்த கதை ராமாயணத்தை பார்க்கலாம் விடாமல் பார்க்கலாம் மற்ற இடத்துல வருதையும் ராமாயணத்தில் எல்லாம் காமிக்கிறார் காமிக்கிறார் பால பாலகாண்டத்தில் சரித்திரத்தை சதானந்தர் சொல்லுவார் அதுதான் விஷயம் சதானந்தர் சொல்லுவார் அவர் வந்து ஜனகருடைய புரோஹித்தர் ஜனகருக்கு இது அந்த அங்கே இருக்கக்கூடிய ராஜ ரிஷி உங்களை எதிர்க்க எங்களை ஆயிரங்கழிகள் கொடுத்தது எனக்கு சுமையாக மாற்றம் இருக்கு தவிர எனக்கு எதிர்க்கக்கூடிய அளவில் வல்லமை படைத்த வேறு யாரையும் இந்த லோகத்தில் மூன்று லோகத்திலையும் பார்க்கலாம் உங்களுக்கு சமமான பலாத்காரம் கொண்டவரை யாரையும் பார்க்கலாம் எல்லாருக்கும் ஆதியில் தோன்றினா ஆதி புருஷன் நீங்கள் தோன்றியும் இருக்கு எப்போ இருக்கக்கூடிய ஆதி புருஷன் ஒரு நேரம் சண்டை போடுறதுக்காக என் தோள்கள் அரிப்பு அந்த ஒரு ஒரு துமரு அரிப்பு அரிப்பு சொரிஞ்சுக்கிற மாதிரியே பண்ணது அவனுக்கு அரிப்பு இருக்குது ஆயிரம் கைகள் அப்படி தானே இருந்தேன் பத்து பத்து தலை கொண்ட ரவணனுக்கு அப்போ மலைகளை தவிடு குடியாக்கினேன் சண்டை போட்டு கைகளால் போட்டு சண்டை போ தடு தவிடு கொடுவாக்கணும் பயந்து ஓடி போயிடுது இதை கேட்டு கோபம் அடைந்த கோபம் வந்த பகவான் பரமேஸ்வரன் அனுகுரம் பண்ணுக்கார் திமிரு வந்து விடுத்து வைக்க அடக்கணும் அகம் மம் அந்த சரீர பலம் ஏன் முட்டாளேன் உன்னுடைய ரத்தத்தில் கொடி எப்போ அருந்து விளர்தோ அப்போ உன்னுடைய திமிரு கர்வம் அந்த சரீர பலத்தை அடக்கிற மாதிரி ஒரு சண்டை எனக்கு சமமான ஒத்தரோடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி விட்டார் அடுத்தது பதினொன்றாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை அத்தியாயம் அத்தியாய குமதிர்ஹ்ஷா சுகிருவிஷத்து நூப பிரதிகிரிஷாஷம் கொவீரியா சுவிரம் பிரகு பிரதிகிஷா வவீரியன உஷா நமது பிரஜும்னு கனியல காஷா நாமுதா பிரஜிம் கனியல கா சா தமப்பி க்வசி காமியோ விஹுவலாடி தீ கி கல் கா ம உத்தோ சீீன மத்திய உத்தோ விஹ்வா வீட்ல மந்திரீ கும்ண்டி துா சீ அப்பட்சதி சீஷா கௌதூகலவிணீ கும்பாண்டி துதா சீ அபட்சத்தி ஊஷாம் கௌதூகலே சுபிரோ கீது சே மனோர அத்திரம் நேத்தி ராஜபுத்தீம் உபலட்சே கவம் மகேசே சு கீதத்தை மனோர அத்திரா நே அதா ராஜபுத் உபலட்சயே பதினஞ்சாவது மறுபடியும் பார்ப்போம் அறுபத்தி ரெண்டாவது அத்யாயசமஸம் உத்தரா உஷாபரிணியத்தில் முதல் அத்ராஜமான பதொன் அறுவத்திண்டு பதோண்டாவதுலோக்கத்திலேக் குமதிர்சிஷ்டம் பிராவச்சபிரிஷம் ஸ்வீநு குமுதிர்ஹிஷா சுகம் பிராவச்சப பிரன்ஜாம் ஸ்வீரியனூஷான மதுகிதாஸ்வராஜ் நிம் கனியலாந்தேன பரான ச தூஷா நாமித்தரானம் கனியல காந்திருஷ்டுனா தமப்பி க்வாரி வா சீன உத்தோ விக்குலா விடிதாஷம் சா தமப்பி க்வாசி காந்தேரி வாதி சகீன மத்தியபுத்தம் கீழ மத்தியபுத்தோம் விழா விடத்த வாணிய மந்திரி கும்பாண்டித்திரே துதா சீ அப்பச்சரே சீிம்பூஷலுண்டா சித்திரே துத்தா சீ அபருச்சரே சீீம் ஊஷா கௌதூகமன்வி கம் ஃபம் மிருகசே கீர்த்தே மனோரா அத்திரா நேரீச்சி உபலட்சே கம் த கம் மிருகசே கம்வம் மிருகேசே சுப்ரோ கம் மிருகசே சுப்ரோ கம் மிருகயசே சுப்ரோ கம்வம் மிருகசே சுப்ரோ கீதத்தை மனோரதா அத்திராஹம் நேத்தியாபி ராஜபுத்தி உபலட்சயே பார்ப்போம் எப்படி சொல்கிறாருன்னு அது பகவானுடைய சொல்லியாச்சு இல்லையா ஹே ராஜன்னு அப்படின்னு கூப்பிடா பரீட்சைத்தன் சுக்கப்படுன்னு சொல்கிறார் இப்படி சொல்லப்பட்டேன் புத்தி கொஞ்சம் திமிரால் கெட்டு போனேன் அந்த பானன் சந்தோஷம் கொடுத்தோம் ஏன்னா சண்டை போட போகிறோம் சந்தோஷப்படுறதுல அவர் சில பேருக்கு சந்தோஷம் சந்த் சண்டை போடுறதுல சண்டை போடுறதுல சில பேருக்கு சந்தோஷம் அப்படி இருக்குது அப்படின்னா என்ன அவருடைய அந்த சரீர பலம் அதுதான் மாயை அதுதான் விஷயம் அதுதான் கஷ்டம் அதுதான் நம்ம வந்து மாயிட்ட மாட்டிக்கக்கூடாது மாயையில் போட்டு எடுத்துணும் இங்கேயாவது மாற்றின் மாற்றின் அப்போது சந்தோஷமடைந்து துர்புத்தியான துர்புத்தி கொண்ட அந்த பாணன் தன்னுடைய பராக்கிரமம் கர்வம் நடங்க போகிறது அப்படிங்கிற ஒரு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண மாதிரி அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவர் எப்போ நடக்கும்னு எதிர்பார்த்துருக்கான் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் இன்னாகும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கான் அப்போது அவனுக்கு ஒரு ஊஷன்னு ஒரு புத்திரி இருந்தாள் உஷான் பேரு உஷான் ஒரு புத்திரி இருந்தாள் ஊஷா ஊஷான் புத்திரி அவள் கண்ணிக்க இருக்கிற போதே இதுக்கு முன்னால பார்க்கப்படாதவனும் கேட்கப்படாதவனும் அழகு வாய்ந்தவன பிரத்யம்னுடைய புத்திரனான அனிருத்தன் சொப்பனத்துல பார்த்தாள் அவனோட கலக்கிற மாதிரி பார்த்தாள் அவனோட கலக்கிற மாதிரி பார்த்தாள் அதாவது சொப்னத்தில் அவன் யாருன்னு தெரியாது முன்னால் பார்க்கப்படாது யாரும் தெரியாது கேட்கப்படாத அழகானக்கூடியவன் பிரத்யூவனுடைய புத்தன் நமக்காக சொன்னது நம்ம நம்ம சொல்கிறோம் அவன் அந்த அவன் யாருன்னு தெரியாது அவளோட சொப்பனத்தில் ஒரு கலந்தான் அந்த சொப்னத்தில் அவனை பார்க்காது அழகே பிராணநாதா அப்புறம் சொப்னம் வழியில் வந்தவண்ணே எங்க இருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகிகளுக்கு நடுவில் அதுதான் இதற்கு இல்லையா அந்த புறத்தில் சகிகள் அவ்வளவு தோழிகள் நடுவில் எழுந்தாள் அப்படியும் ரத்தி கிரீடையால் தளர்ந்து போனவளாக அதனால் மிகவும் லஜ்ஜை கொண்டவளான்கள் வெனுக்கம் கொண்டவளங்கள் பானாசுரனுக்கு கும்பாண்டன் ஒரு மந்திரி அவனுக்கு ஒரு புத்திரி சித்திரலேக்கான பேர் அந்த ஊஷையினுடைய சகி ஃப்ரெண்டு தோழி கைங்கரி மன்றான் சக்கியான ஊஷையிடம் கௌதூகத்தில் கேட்டாலும் என்பா என்னாச்சு உடம்பு ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு என்னாச்சு அழகான புருவங்களை கொண்ட ஹே ஊஷேன் நீ யாரை தேடுறேன் உன்னுடைய மனோரத்தம் என்ன ஏ ராஜகுமார் இன்னும் உன்னுடைய பத்தியை நான் பார்க்கலையே உன் கையை பிடிச்சவன் நான் பத்தியை பார்க்கல உன் கையை பிடிச்சவன் அத்த கிரகம் நான் பார்க்கலையே யா மனோரத்தம் என்ன என்ன மனசில் இருக்குன்னு ஊஷ சொன்னால் உங்களை சொல்கிற அளவு பார்ப்பான் அர்த்தம் வருமா மன்னவா அப்படின்னு பரீட்சை கூட சொல்றார் சுக்கபிரமஷிகள் புத்தி கட்டு போன அந்த பானன் அதாவது சரீரத்தினுடைய பலமே பெரிய பலம்னு நினச்சிட்டு அதான் வந்து விஸ்வாமத்தில் இருக்க வருது ஓ சத்திய பலம் திக்பலம் பிரம்மபலம் பலம் பலம்னு சொல்லிட்டு வரல அந்த மாதிரி சரீர பலம் தானே மதி கட்டு அந்த பானன் இதை பரமேஸ்வரன் சொன்ன வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு தன்னுடைய மாலைக்கு திரும்பினான் புத்தி கட்டுப்போட்டு திரும்பி இந்த பலத்தால் சரீர பலத்தால் பரமேஸ்வரன் சொன்ன பிரகாரம் தன்னுடைய கர்வம் சரீர பலத்தினுடைய அழிவு செருக்குனு அந்த கர்வம் அழிவக்கூடிய காலத்தை அதுக்குண்டான ஒரு யுத்தத்தை அது காத்துன்னு இருக்கான் எதிர்பார்க்கணும் அவனுக்கு ஊஷான ஒரு பெண் புத்திரி கண்கை இதுவரைக்கும் பார்க்காமல் பார்க்காதவர் கேட்ட அறியாரு யாரும் தெரியாது அவளுடைய பிரியமானவனை நம்ம சொல்கிறோம் ஏன் உங்களுக்காக எனக்காக சொல்கிறது பிரதிவனோட புத்திரனான அனிருத்தனோட கனவுல சொப்பனத்தில் பார்க்குறாள் அவனோட கூடுகிறாள் அவனோட சந்தோஷப்படுகிறாள் ரெண்டு பேரை சேர்ந்து சந்தோஷப்படுகிறாள் அந்த கணவரை அவனை பார்த்த அவளை சொப்பரந்த வழியில் வந்தப்பணும் ஆஹா அப்புறம் பிரியா ஹே பிரியனே காதலனே எங்கே இருக்க இல்லைங்க அப்படின்னு புலம் அது எழுந்துட்டான் எழுந்துட்டான் சொப்பிரந்த வழியில் வந்துட்டான் தோழிகள் மத்தியில் ஐயோ வெக்கமாக வந்துட்டும் வெக்கமாக வந்துட்டு பானசனுடைய இந்த சொனத்தில் அவனோட கலக்கராப்பில் பார்த்தலாம் சரீரத்தில் ஒரு மாறுதல் இருக்கா அப்போ பானாசுனுடைய மந்திரி ஒத்தன் அவனுக்கு ஒரு புத்திரி சித்திரலைக்கா இருப்பேன் அவள் தன்னுடைய ஊசட்டம் மிகவும் பிரியத்தோட ஆர்வத்தோடு கேட்குறான் அழகான புருவம் கொண்டவளை ராஜகுமாரி உன்னை கைப்பிடிச்சவனுக்கு வரைக்கும் நான் பார்த்துலேன் நீ யாரை தேடுறேன் உன் மனசை எங்க ஓடுறது அப்படின்னா மேலே பார்ப்பிருஷ்டும்